வணக்கம் ஆகஸ்ட் 23, மூன்று இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயண முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சிக்கிம் மாநிலத்தின் புதிய டிஜிபியாக ஏ சங்கர் ராவ் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு சமீபத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான தேசிய இளைஞர் விருதுகளை வழங்கியவர் கிரேன் ரிஜிஜூ 3. ஆண்கள் ஏடிபி டென்னிஸ் தரவரிசையில் நோவக் ஜோகாவிக் முதலிடத்தில் உள்ளார் இனி இன்றைய பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. மோட்டார் ஸ்போர்ட்ஸ்களில் உலகப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார் இரண்டு பாகிஸ்தானின் சுதந்திர தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது மூன்று தேசிய கைவினை அருங்காட்சியகம் எங்கே அமைந்துள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்